வணக்கம் நற்றினையின் ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது செய்தி சேவை மார்ச் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது பங்குனி மாதம் எட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று ஊடங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குவவர் திருமங்கலம் ஜெயக்குமார் விக்ரமாதித்தன் தமிழக செய்திகள் தமிழகத்தில் லோக்சபா மற்றும் சட்டசபை இடைத்தேர்தல் தேர்தல் பணி குறித்து பயிற்சி அளிக்கப்பட உள்ளது அரசியல்வாதிகளின் வங்கிக் கணக்குகள் மற்றும் பண பரிமாற்றம் கண்காணிக்கப்படும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க ஏற்படுத்தப்பட்ட தனி புலனாய்வு பிரிவுக்கு மத்திய தென்மண்டலுக்கான எஸ்பியாக பழனி குமார் நியமிக்கப்பட்டுள்ளார் தமிழகத்தில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை அடுத்து மதுரை சித்திரை திருவிழாவிற்காக இடைத்தேர்தலை ஒத்திவைக்கக் கோரிய வழக்கில் நாளை தீர்ப்பு வழங்கப்படும் என உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது அமமுகவில் இருந்து நீக்கப்பட்ட வி பி கலைராஜன் திமுக தலைவர் ஸ்டாலின் முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்தார் சூலூர் அதிமுக எம்எல்ஏ கனகராஜ் நேற்று காலை மாரடைப்பால் காலமானார் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு போதிய அளவில் மழை பெய்யாததால் தமிழகத்தின் இருபத்தி நாலு நீரியல் வறட்சி மாவட்டங்களாக அறிவித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இந்திய செய்திகள் ஐநாவின் சார்பு நிறுவனம் நடத்திய நாடுகள் குறித்த ஆய்வில் கடந்த ஆண்டை கட்டிலும் இந்த ஆண்டு இந்திய மக்கள் மகிழ்ச்சியாக இல்லை என தகவல் ஆய்வில் தெரிவித்துள்ளனர் வசந்த காலத்தை வண்ணங்களால் வரவேற்கும் விதமாக இந்துக்கள் கோழி பண்டிகையை உற்சாகமாக நேற்று கொண்டாடினர் கோழி பண்டிகையை முன்னிட்டு நாட்டு ஜனாதிபதி துணை ஜனாதிபதி பிரதமர் ஆகியோர் வாழ்த்துச் செய்திகள் தெரிவித்துள்ளனர் ஜம்மு காஷ்மீரின் எல்லை மாவட்டமான பாரமுல்லா பகுதியில் இந்திய நிலைகள் மீது பாகிஸ்தான் தீவிரவாதிகள் அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இந்த தாக்குதலில் இரண்டு ராணுவ வீரர்கள் காயமடைந்ததாக கூறப்படுகிறது வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்த உதம்பூர் சிஆர்பி எஃப் வீரர் ஒருவர் தன்னுடைய சக வீரர்கள் மூவரை சுற்றுக் கொண்டுள்ளார் அத்துடன் சுற்றுக் கொண்டார் பஞ்சாப் நேஷனல் வங்கியில் ரூபாய் கோடி அளவுக்கு கடன் மோசடி செய்துவிட்டு பிரிட்டனுக்கு தப்பி ஓடிய நிரவ் மோடி லண்டனில் கைது செய்யப்பட்டார் கோவாவின் புதிய முதல்வரான பிரமோத் சாவத் தலைமையிலான பாஜக அரசு சட்டப்பேரவையில் புதன்கிழமை நடைபெற்ற வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றது அயல் செய்திகள் அமெரிக்காவின் கொலம்பியா மாவட்டத்தில் மேல்முறையீடு நீதிமன்ற நீதிபதியாக இந்திய வம்சாவளி பெண் நிரோமி ராவ் நியமிக்கப்பட்டுள்ளார் பிரிட்டன் பிரதமர் தெரேசா மே முன்வைத்த பிரெக்ஸிட் உடன்படிக்கை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றாமல் போன நிலையில் ஐரோப்பிய யூனியனில் தொடர்ந்து இணைந்திருக்க ஆறு லட்சம் மக்கள் கையொப்பமிடவுள்ளனர் தாய்லாந்து நாட்டின் பிரதமர் பதவிக்கு முதன் போட்டியிடும் பீனிட் கார்மிசிஸ் என்ற திருநனங்கை தனக்கு ஆதரவாக தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் ஜெர்மனி மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகளில் இருந்து பதினோராயிரம் துருப்புகளை விலக்கிக் கொள்ளப் அமெரிக்கா அறிவித்துள்ளது வணிகச் செய்திகள் எக்ஸ்யுவி மார்க்கெட்டில் மிக அதிகம் விற்பனையாகும் கார் மாடல் மாருதி விக்டேரா பிரசா சராசரியாக மாதத்திற்கு பன்னெண்டாயிரம் கார்கள் விற்பனையாகின்றன இந்நிலையில் டாடா நெக்ஸான் மற்றும் அண்மையில் விற்பனைக்கு வந்த புதிய மகேந்திரா எக்ஸ்யுவி த்ரீஹண்டட் எஸ்யூவி ஆகிய கார்களால் கடும் நெருக்கடியை சந்தித்து வருகிறது ஜெட் ஏர்வேஸ் விமான சேவை நிறுவனத்தை திவாலாக்கும் நிலையிலிருந்து மீட்டு தொடர்ந்து விமான சேவையை தொடர்வதற்கு அதன் நிர்வாகத்தின் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என பாரத ஸ்டேட் வங்கி உள்ளிட்ட கடந்தாரர்கள் பரிந்துரை செய்துள்ளனர் விளையாட்டுச் செய்திகள் நேபாளத்தில் நடைபெற்று வரும் தெற்காசிய மகளிர் கால்பந்து கோப்பை போட்டியின் இறுதி சுற்றுக்கு இந்திய மகளிர் அணி தகுதி பெற்றுள்ளது நடைபெறவுள்ள ஐ பி எல் போட்டியில் சிஎஸ்கே அணியின் கேப்டன் தோனி நாலாவது நிலையில் பேட்ஸ்மேனாக களமிறங்குவார் என ஸ்டீபன் பிளின் அறிவித்துள்ளார் திரைச்செய்திகள் மாரி செல்வராஜ் இயக்கிய பரியேறும் பெருமாள் படம் கன்னடத்தில் ரீமேக் செய்யப்பட உள்ளது இதை களவாணி மாப்பிளை படத்தை இயக்கிய காந்தி மாணிக்கவாசகம் இயக்க உள்ளார் பிரபல ஹாலிவுட் திரைப்படமான forest camp இந்தியில் அதிகாரப்பூர்வமாக ரீமேக் செய்யப்பட உள்ளது இதில் நடிகர் அமீர் கான் நடிக்க உள்ளார் இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவை நன்றி வணக்கம்